சத்தஞானாது மோக் லாபகா அஜ்யான பிரமாண வாக்கியம் உண்மை பொருளை பற்றின அறிவு இருந்தால் மோக் கிட்டுகிறது அவ்வறிவில்லாவிடில் சம்சாரத்திலே உடல வேண்டியதுதான் உண்மை பொருள் என்பது பகவான் ஆத்மா அச்சித்து சித்து அசித்து ஈஸ்வரர்கள் சொல்லுகிறோம் ஞானமற்றவைகளாய் ஜப்பொருள்களாக இருப்பவை நாம் கண்ணால் பார்க்கிறோம் நம் உடல் எதிர்பார்த்திருக்கிற அனைத்து பொருள்கள் இவை எல்லாமே ஜட பொருள்கள் ஞானமற்றவை அறிவில்லாதவை ஆனால் ஆத்மாவோ அறிவுள்ளவன் ஞானமுள்ளவன் அவ்வாத்மாவை காட்டிலும் உயர்ந்தவர் பரமாத்மா ஜடப்பொருள்களான அசித்தையும் அஜட பொருளான அறிவுள்ளதான ஆத்மாக்களையும் இவை அத்தனையும் தன் சொத்தாக கொண்டவர்தான் ஈஸ்வரன் பரம்பொருளான திருமால் அந்த திருமாலையே உண்மைப் பொருள் அறிந்து ஆத்மாக்கள் அனைவரும் அவனை அடைவதற்காக தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் திருமால் ஆனந்தப்பட்டால் பகவானுக்கு ஆனந்தம் ஏற்பட்டால் தானே நமக்கு இவ்வுலகத்திலும் ஆனந்தமான வாழ்க்கை அவ்வுலகத்திலும் இடம் நிச்சயிக்கப்படும் அப்ப பெருமாள் திருப்திப்படுற அளவுக்கு நடந்துக்கணும் அவருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அவருக்கு எதிர ஆனந்தம் ஏற்படுறதுனால் ஆச்சார பிரபவோ தர்மஹ பிரபுரட்சுத்திரபோ தர்மஹ ஆசாரத்தோட நடத்தை நல்லொழுக்கம் இவற்றோட நடந்துகொண்டால் தர்மம் தழைக்கிறது தர்மத்துக்கு பிரபு யாரு அச்சுதன் பகவான் பிரபுவுக்கு தன் சொத்து நன்னா இருக்கணும் ஆசை இருக்கும் பகவானுக்கு தர்மம் தழைக்க வேணும்ங்கிற ஆசை இருக்கும் தர்மம் தழைப்பதற்கு நாம் எத்தனை செய்தாலும் அது பெருமானுக்கு திருப்தி விளைவிக்கிறது அதனாலதான் தர்மத்திலே ஆசைப்படைத்தவர்கள் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் தர்மத்தில் ஆசையோடு இருந்தார் பெருமாளுக்கு திருப்தி பெருமாள் முதலாளி திருப்தி எம் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகிறது அதனாலதான் தர்மத்தில் இச்சையோடு இருக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது இனி அடுத்தது இன்றைக்கு பார்க்க வேண்டிய கேள்வி நூற்றி கேள்வி கோ மோதே யார் ஆனந்தப்படுகிறான் இன்பப்படுகிறான் கேள்வியா இருக்கு யார் இன்பப்படுகிறான் லாட்டரி சீத்தில ஒரு கோடி ரூபாய் விழுந்தா இன்பப்படுகிறான் தேக ஆரோக்கியத்துக்கு குறைவில் இருந்தால் இன்பப்படுகிறான் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சரியான சமயத்துல கல்யாணம் நடந்துட்டா இன்பப்படுகிறான் கல்யாண மாணவர்களுக்கு சரியான சமயத்துல குழந்தை கொடுத்துட்டா இன்பப்படுகிறான் நமக்கு ஊர் கஷ்டமும் இல்லாமல் செல்வம் வந்துட்டே இருந்தால் மேன்மேலும் பெறுகின்றே இன்பப்படுகிறான் இவர்கள்லாம் இன்பப்படுகிறார்களான் நேர் எதிர ஒரு அர்த்தம் எல்லாம் தூக்கி வாரி கொடுக்கும் போய் நிற்க போறோம் யார் இன்பப்படுகிறான்னு கேட்டால் இதுக்குள்ள ஏதான ஒன்னத்தான இன்பம் சொல்ல வேண்டும் உபனிஷத்தே சொல்றது சைத்தரிய உபனிஷத்து பிரம்மத்தனுடைய ஆனந்தம் எவ்வளவு அவர் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்று விசாரிக்க ஆரம்பிக்கிறது கூறத்தாழ்வான் தெரிவித்தார் பிரசாந்தானந்தாத்மானுபவஜ மகானந்த மகிமன் பிரசக்தைமித்யானுங்க ஆள் கடலுக்கு போனால் அறைகளே இல்லாமல் எப்படி நிஷப்தமாய் எந்த ஒலியும் ஆர்பரிப்பும் இல்லாமல் அமைதியாக இருக்குமோ அந்த அமைதி ஆனந்தம் ஆனந்தம் சொன்னா ஏரி குதிச்சுண்டே இருக்கணும் சத்தம் போட்டுடே இருக்கணும் வாத்தியம் வாசிச்சுண்டே இருக்கணும் ஹாஹாஹான் சிரிச்சுண்டே இருக்கணும் அப்படின்னா தான் ஆனந்தங்கிறது அல்ல சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு அதுகள் ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னா சத்தம் போட்டான் அது தெரியும் நாமே பார்ப்போம் விடுமுறை விட்டாச்சா ஏப்ரல் பதினாலு உடனே எல்லா ஸ்கூலும் போட்டு ஓடி வரும் அந்த லாஸ்ட் டேஸ் பண்ணிட்டு சின்ன பிள்ளைகள்லாம் வெளியில ஓடி வருது பாருங்க அப்ப பார்த்தா உண்மையான மகிழ்ச்சி தெரியும் சந்தையார் சொல்லுவர் வைகுந்தத்திலே பகவானுக்கு முன்பாக நித்த சூரிகள் முக்தாத்மாக்கள் இவர்கள்லாம் சாமதானம் பண்ணுவாள் அஹமஹம் அன்னமாத அஹ் துஷ்லோகிருத்த அஹமஸ்ரீஷாமத்தான பண்டேற்பர் இங்கிருக்காழலாம் ஆனந்தமா பாடுவர்கலாம் சாமவேதமே இன்னைசையோட சேர்த்து இசைக்க வேண்டிய வேதம் ருதம் மந்திரங்கள் நிறைய இருக்கும் அதுல இசை கூட்ட கூட்ட சாம வேதமாக பரம்பி கிடக்கிறது மிக உயர்ந்தவாழ்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியோட பெருமான குறித்து பாடி நாம பார்த்தது இல்ல நம்ம கிட்ட கேள் இல்ல அந்த மகிழ்ச்சியை அளக்கிறதுக்கு அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னாடி என்னுடைய தங்க சொல்லுவார் சின்ன ஸ்கூலுக்கு போங்க பிரைமரி கிளாஸ் முடிஞ்சு போச்சு வெக்கேஷன் விட்டுட்டா ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தைகள் கைய தூக்கி தோல்ல போட்டுண்டு ஒரு சத்தம் போட்டு லாஸ்ட் டே பெல் அடிச்ச உடனே ஓடி வருது பாருங்க அந்த சந்தோஷத்தை புரிஞ்சுப்போம் அந்த மகிழ்ச்சியை தெரிஞ்சுப்போம் அப்படித்தான் இருக்கும் அந்த குழந்தைகள்ட்ட கல்மஷமே இல்ல தோஷமே இல்ல ஆனந்தம் தான் தெரியும் நாம ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோம்னாலே உள்ளூரை எத்தையோ நினைச்சது வாய் மட்டும் சிரிக்கும் குழந்தைகளுக்கு அப்படி ஆனந்த பட தெரியாது ஆர்ப்பரிக்கும் சத்தமா போடும் நாலு பேர் உட்காந்து கேரம்போர்ட் ஆடினு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஓஹோ ஒண்ணு பாக்கெட்டுக்குள்ள ஒரு காய் போச்சுன்னா ஒண்ணு சத்தம் போடும் போல ஒண்ணு சட்டம் போடும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கரை தப்பா வச்சுட்டா சத்தம் போடும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு சத்தமா ஆர்ப்பாட்டத்தோட தான் இருக்கும் அப்பதான் குழந்தைகள் பரவாயில் நான் தூங்குற சமயத்துக்கு வந்து இப்படி தொண்டர் பண்றீங்க வெகேஷன் ரெண்டு மாசத்துல நம்ம தான் பொறுத்துண்டாகணும் குழந்தைகள் இப்படி சத்தம் போடுறாட குழந்தைகள்ங்கிறதுனாலதான் சத்தம் போடுறா அவன் சத்தம் போட்டானா இருப்பாட்டம் அப்படியே உட்காந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு யோசிச்சு ஒரு வரியில பதில் சொல்லுண்டு உள்ளொன்று வைத்து புறமன்று சிரிச்சுண்டுதான் குழந்தைகளே அவர்கள் என்னென்ன சேட்ட விஷமம் பண்றோ பண்ணத்தான் போறா அதெல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்குத்தான் நாம இருக்கோம் பல இப்ப சங்கீத கச்சேரி நடக்கிறது உபநியாசங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் எத்தனை பெரியவா கச்ச பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கிழிப்பா தெரியுமா உபன்யாசம் நடந்துட்டே இருக்கும் நியூஸ் பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருப்பா உபன்யாசம் நடக்கும் காலாட்டே இருப்பா கால் கால் போட்டு செருப்பு காலால பேசிட்டே இருப்பா பக்கத்துல இருக்கிற வாழ்க்கை பேசுறா இது என்ன பெரிய மனுஷாருடைய அடையாளமா ஆனா குழந்தைகள் பண்ணா நீ பேசினி என்ன அது தெரியாது பண்ற பெரியவா தெரிஞ்சவர்களே இப்படி நடந்துக்கும் போது சொல்லி என்ன லாபம் குழந்தைகளை பொறுத்தவரை ஆனந்தம்னா ஆர்ப்பாட்டத்தோட இருக்கும் ஆனா வயசாக வயசாக ஆர்ப்பாட்டம் ஆனந்தம் அமைதியான ஆனந்தம் எதே போல் கடற்கரையை பார்த்தால் ஆனந்தமா தான் இருக்கு ஆழ்கடலை பார்த்தால் ஆனந்தமா தான் இருக்கு ஆனா கடற்கரை ஆர்ப்பாட்டத்தோட அலைகள் வந்து மோதிக்கொண்டே இருக்கும் ஆழ்கடல் அமைதியாக இருக்கும் அமைதியா இருக்கிறதே ஆனந்தம் அப்ப வயசேற ஏற அமைதியா இருக்கார் கழும்புறதில்ல ஆர்ப்பாட்டம் இல்ல ஆர்பரிக்கிறது இல்ல உள்ளூர அனுபவிக்கிறார் ஒருத்தர் நான் திருப்தியா இருக்கேன்னு நான் திருப்தியா இருக்கேன் இன்பமா இருக்கேன்னு யார் அப்படி இன்பப்படுகிறான் அது கேள்வி பணம் வந்துட்டதுனால இது கிடைச்சிட போறதில்ல கல்யாணம் ஆயிட்டதுனால கிடைச்சிட போறதில்லை குழந்தைகள் பிறந்ததுனாலும் கிடைச்சிட போறதில்லை இந்த இன்பத்துக்கு ஏதோ அளவு இருக்கிறது செல்வம் மட்டும் இவ்வின்பத்தை கொடுக்க போவதே இல்லை உபனிஷத்து அதை தான் சொல்லிட்டு யுவா சியாது சாது யுவா தியாயக ஆசிஷ்டா திருடிஷ்டா பலிஷ்டா சத்தியேயம் பிருத்திவி இது மனிதனுடைய ஆனந்தம் அந்த ஒரு அளவு போல வச்சுப்போம் இதுலேருந்து பிரம்மத்தனுடைய ஆனந்தம் அவ்வளவு அடக்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா அந்த சமயத்தில் எப்படி வேணா நம்ம இருப்போமில்லம மாற மாற ஆமா அந்த காத்துல எல்லாம் உட்காருன்னா உட்கார முடியல பாருன்னா பாக்க முடியல முக்கா மணி நேரத்துக்கு மேல நின்னா கால் வலிக்கிறது உட்காண்டா முட்டி வலிக்கிறது அடுத்துண்டா முதுகு வலிக்கிறது படுத்துனுட்டோம்னா முதுகு வலிக்கிறது உட்காண்டா எடுத்து வலிக்குலிக்கிறதுனா மூணுல ஒண்ணுதானே பண்ணவே முடியும் நாம என்ன பகவான் ஆட்டம் திருட வாகனத்துல பறந்துடா போன்றது முடியும் அப்ப வயசானா எத்தனையோ கஷ்டம் இளம சிறந்த ஆனந்தம் இல்லையா யுவா சாது யுவாத்தியக்காக ஆனா இளைஞனா மட்டும் பிரயோஜனம் இளைஞனா இருக்கிற சேவை எப்ப பார்த்தாலும் திருமின் இருமிண்டு மழையாகாது வெயில் ஆகாதுன்னா அது பிரயோஜனம் சக்தி இருக்கிற இளமையா இருக்கணும் ஆசிஷ்டா திருஷ்டகா பலிஷ்டா மனசு வலிமையோடு இருக்கணும் உடல் வலிமையோடு இருக்கணும் பெரியோர்களிடத்தில் நல்ல வார்த்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய திறமை இருக்க வேண்டும் பத்து பேர் செய்யற காரியத்தை ஒத்தனா பண்ணிட முடியணும் சதுவாத்தியாயக ஆசிஷ்டா அச்சனசீலகா நல்லா சாப்பிடற சக்தி இருக்கணும் பல பேர் சொல்லிகிட்டே இருக்கும் இதை குறைச்சுடுவா அதை குறைச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இனிமே குறைச்சி சாப்பிடலாம் பதினெட்டு வயசு தட்டெளம் காலை நல்லா சாப்பிடணும் இல்லையா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கோவிலுக்கு போச்சு நிறைய சுண்டலை கையில குடுத்து தத்யோனம் கொடுத்து கேசரி குடுத்து புளியோரை கையில குடுத்து எள்ளோரை கொடுத்து சாப்பிடுந்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பன்னெண்டு மணி ஆச்சு வாயில போ என்ன பண்ணுமோ எது பண்ணுமோ வயல என்ன பண்ணுமோ நாளைக்கு என்ன பண்ணுவோம் இந்த கவலை இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு நன்னா விழுங்கினாலும் பாருங்க ஆனந்தம் சாப்பிட்டது ஜீரண சிறந்த ஆனந்தம் யுவா சியாத் சாது யுவா தியாயா பேர் செய்யற காரியத்தை நகருந்தோ நான் முடிக்கிறேன் அப்படியும் செம்பா சொல்யூட் பண்றா பாருங்க அதுதான் சிறந்த இளமை அதுதான் ஆனந்தம் இப்படி மனிதனுடைய ஆனந்தத்தை சொல்லிட்டு போனது அடுத்தது ஒரு பெரிய விஷயத்தை சொல்றது அதுவா தியாக்டோ திருஷ்டோ பலிஷ்டா தத்தேயம் பிருத்திவி சர்வாதி பூர்ணா சியாத் இந்த பிருத்திவிழுக்க ஒரு மொழ வசரத்துக்கு தங்கத்தாலே நிரப்பி கொடுத்தால் கொடுத்தால் ரொம்ப கஷ்டம் இந்த பூமண்டலம் முழுக்க பூமி முழுக்க யாரானு ஒரு மொழ வசரத்துக்கு தங்கத்தாலே நிரப்பி கூட அத்தனைமா ஒரு மனிதனுக்கு தர்மபுத்திரன் பதில் சொல்லப்பற உண்மையான மகிழ்ச்சி என்ன சொல்றேன் கேட்டுக்கொள் பஞ்சமே அருணிச்சி அவன் மிக ஆனந்தப்படுகிறான் யாரெனில் பெருமானுக்கு ஆராதனம் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் செய்வதற்காக சமைக்கப்பட்ட அரிசிச்சோரு கீரை இது ரெண்டையும் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணிக்குள் திருப்தியாக தன் வீட்டில் சமைக்கப்பட்டதை தான் ஒரு தன் உண்டு எவன் இருக்கிறானோ அவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் தம் வீட்டுல பெருமாளுக்கு பூசிக்கணும் தம் வீட்டுல சோரும் கீரையும் சமைக்கப்பட வேண்டும் முக்கியமா கீரையை சொருட்டார் வெறும் கூட இல்ல தம் வீட்டுல கீரையை சமைக்கணும் சோற்ற சமைக்கணும் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு அதை வச்சுன்னு சாப்பிடணும் அவனுக்கு ரொம்ப திருப்தி இருக்கும் மிக மகிழ்ச்சியோட இருக்கிறான் ஏன்னா அதுக்கு வழி இல்லாமல் எங்கெங்கோ சுத்தி பிரயோஜனமே கிடையாது நாம இங்க ஓடுறோம் அங்க ஓடுறோம் லஞ்சும் போது பல பேர் மீட்டிங் வச்சுக்கிறாள் லன்ச் ஆன் மீட்டிங் அப்படின் டின்னரும் போது பேச போறோம் பல பேர் பிசினஸ் பீப்புள பேசி பாருங்க நாங்க லன்ச் நேரம் மீட் பண்ணலான்னு இருக்கோம் பிசினஸ் பேச போறோம்னா லஞ்சும் போது சாப்பிட வேலையை தானே பாக்கணும் இது இத்தனை எதுக்கு ஆத்மாவை பத்தி உடம்ப பத்தி பாக்கணுமா நாமெல்லாம் ரொம்ப மெட்டீரியல் உடம்பை பத்தியே பாக்கிறோம் உடம்பை பத்தியே பாக்கறோம்னு சொல்றோம் இல்லையோ ஆத்மாவை பத்தி பாக்குறதே கிடையாது இல்லையா ஆத்மாவை பத்தி பாக்கிறவன் தான் சோர்ச்ச பத்தி கவலைப்படாமல் ஆத்மாவை பத்தியே கவலைப்படுவான் உண்மையில உடம்ப பத்தி கவலைப்படுறவா சோர்ச்ச பத்தி கவலைப்படணும் ஆனா லஞ்சு பேசிண்டே இருக்கிறேன் உட்காசி வச்சுண்டு என்ன சாப்பிடறோம் தெரிஞ்சுக்காமல் பிசினஸ் பேசிண்டு வேற ஏதாவது வீட்டு வம்பு பேசிட்டு இருந்தா அப்பவா சோற்ற பாக்கல அர்த்தம் சோற்ற பாக்காத இருக்கிறோம் யாரு ஆத்மாவை பத்தி நினைக்கிறவன் தானே பார்க்காத இருப்பான் தேகத்தை பத்தி நினைக்கிறவன் சோர்ச்சத்தானே பாப்பான் தேகம் நல்லா இல்லையோ அத பத்தியும் கவலைப்படாமல் லஞ்சம் போது யாரிடத்திலயோ ஏதோ பேச அப்ப தேகத்தையும் அர்த்தம் கடைசியில் எதுவா இருக்காள் எதன் பின்னாடியோ ஓடிக்கொண்டிருந்தால் ஒன்னும் மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்போம் மெட்டீரியலிஸ்டிக் என்ன தெரியுமாடுது அந்த நாள்ல இருந்தா அதாவது வேதவியாசர் காலத்திலும் மெட்டீரியலிசம் உண்டு வேதவியாசர் காலத்திலையும் தேகத்தை மட்டும் பார்த்தவா உண்டு சாருவாக்கமத்தம்னு பேர் லோக்காயசமத்தம்னு பேர் அதை பத்தி நிறைய எழுதியிருக்கா பெரியோர்கள்லாம் ஆத்மாவை பத்தி பாக்கிறவாள் எல்லாம் வேதத்தை அறிஞ்சின்னு இருக்கிறவா அதன்படி போறவா ஆனா தேகத்தை உடம்பை பத்தி பாக்குறவாழ்லாம் மெட்டீரியல் பிளஷருக்கு ஆசைப்படுறவா இப்ப இன்னைக்கு நாம இருக்கிறோம் மனத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற மூலியோ அப்ப உடம்பையும் பாக்கலையே ஏன்னா அதையான ஒழுங்கா வச்சுங்களா எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் கிடையாது யோகம் பண்றதுக்கு நேரம் கிடையாது ஆசனங்களை பண்றதுக்கு நேரம் கிடையாது பிராணாயாமம் பண்றதுக்கு நேரம் இல்ல காலங்கார்த்தால போனை எடுத்து கையில வச்சுட்டோம் பிசினஸ் டாக் டாக் எங்கெங்கோ டாக் மத்தியானம் முழுக்க மீட்டிங் சாப்பிடும் போது மீட்டிங் சாயங்காலம் எல்லாம் மீட்டிங் ராத்திரி ஹானு வந்து பத்து மணிக்கு படுக்கையில உந்தோம்னா உடம்பு சீக்கிரம் கட்டுப்பட போறது பிபி ஏற போறது சுகர் ஏற போறது எத்தோ வரப்போறது கேட்ட தளர்ந்து விட்டுட்டும் எல்லா வியாதியும் உந்துடும் கடைசியில தேகத்தையும் பார்க்கலையே ஆத்மாவை பார்க்கவே இல்லையே உடம்பையும் பார்க்கல அப்புறம் எதைத்தான் பார்த்தோம் பேங்க் பேலன்ஸ் ஏறலாம் கடைசியிலே இந்த ஆரோக்கிய குறைவு ஏறப்போறது கெடுதி ஏறப்போது பேங்க் பேலன்ஸ் ஏறப்போறது இதனால ஆனந்தமே வராதொல்லு நான் என் வீட்டில் சமைத்த உணவை பன்னெண்டு மணிக்கு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு நன்னா நானும் சாப்பிட்டேனா ஒரு சன் அது எனக்கு திருப்தி அது ஒன்று ரெண்டாவது சொல்றா அன்ற அப்ரவாசிச்ச அன்ற நீணமில்லாமல் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில் பண்றவா தொழிலுக்காக கடன் வாங்கறது இருக்கட்டும் எப்படி படுத்துன்னா எல்லாம் கிரெடிட் கார்டு கலாச்சாரம் எல்லாமே கடன்லதான் ஓடிட்டு இருக்கும் டாப் அப் லோன்ஸ் வேற ரொம்ப அதிகமா போச்சு இது அப்படியே மேற்கத்திய கலாச்சாரம் மேல நாடுகளுக்கு நம்ம நாட்டுக்கு பெரிய வித்தியாசம் அங்கெல்லாம் சேவிங்ஸ் நெகட்டிவ் மொத்த கண்ட்ரினுடைய சேவிங்ஸ் பார்த்தா மைனஸ் டூ வர என்ன சேவ் பண்ணுமோ அது இல்லையே அதாவது கடன்லயே அர்த்தம் ஆனா நம்ம ஊர்ல அப்படி நமக்கு சொல்லிக்கொடவே தெரிஞ்சுக்கோ வரவுக்கு கீழே செலவழிக்கிறது கற்றுக்கொண்டோம் இன்னைக்கு அந்த கடன் கடன் மேல மேலே இந்த கடனுக்காக லக்சூரிய தேவைக்கு மேல ஓட்டின்னு போடுறோம் அதை வாங்கறதுக்கு சரிப்படுத்த கடன் அதை சரிப்படுத்த கடன் கடன் கடன் அதையே நினைச்சு தூங்கிட்டு இருப்போமே தவிர சரிய நிம்மதியாக இருக்கவே முடியாது அவர் சென்னையில இருக்கா சென்னையிலேயாத்திலே கும்பகோணத்திலயா கும்பகோணத்திலே அங்கேயே கிடைச்சிடும் இருந்து அவங்க வீட்டில சமைத்து சொன்னார்கள் அது ஆறோ சிலர் ராஜாவாலே நியமிக்கப்பட்டவர்கள் பண்ணா சரியா இருக்குமே தவிர ஒத்தனுமே ஓடிண்டே இருக்க முடியுமா அப்புறம் ஓடினேன் ஓடினு ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான் அப்ப தன்னிடத்தில் இருந்து கொண்டு சாமி நீங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்தாச்சு வெளி ஊருக்கு வந்தாச்சு எப்படி முடியும் நாள் ஒன்னும் செய்யலாமா இப்படி போனா வச்சுக்கோ ஒரு காம்பரமைஸ் வச்சுக்கோ சரிங்கிறது தான் நான் சொல்ல இருந்தாலும் ஒரு வழி பாப்பமே அம்பத்தெட்டு வயசு ஆச்சு ரிட்டையர்மெண்ட் வாங்கிவிட்டோம் என்னால முதல்லயே ஊர்ல இருந்து பழப்ப நடத்த முடியல பழப்ப தேடி வெளியூருக்கு கோயில்கள் கிராமங்கள் ஒன்னு தெரியும் பாக்கிறதுக்கு இல்லாம சமப்படுறது அதனால திரும்பவானு போகலாமே யார் போகிறானோ அவன் ஆனந்தப்படுகிறான் ஆக கடன் இல்லாமல் இருப்பவன் தன் ஊரை விட்டு வெளியில போகாது இருந்தவன் மத்தியானம் கீரை சோரும் உண்டு மகிழ்பவன்